ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மாணவ பருவத்தில் நான் மை ஸ்டூடெண்ட் வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிரசங்கி பன்னிரெண்டாம் தியாயம் முதல் பதினான்கு வசனங்கள் நீ உன் பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை தீங்கு நாட்கள் வராததற்கு எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டுக் காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனிப்போய் இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனை வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போவதற்கு முன்னும் இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அழைக்கப்பட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாத்திய கன்னிகைகளெல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீபனமும் அற்றுப்போகிறதற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிபு பிராயத்திலே நினை மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான் மேலும் பிரசங்கி ஞானவானா இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான் இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான் எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமும் ஆனவைகள் ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்கத் தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கின்றன அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டன என் மகனே இவைகளினாலே புத்தியடைவாயாக அநேக புத்தகங்களை உண்டு முடிவில்லை அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள் எல்லா மனிதர் மீதும் விழுந்த கடமை இதுவே ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு ஆறு முதலாவது இறை அரசையும் கடவுளுக்கு ஏற்புடையவற்றையும் தேடுங்கள் அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் த திங்ஸ் அக்செப்டபிள் டு ஹிம் then all these things shall be given you beside. மாணவ பருவத்தில் படிப்பில் முழுவதும் ஈடுபட வேண்டியவர்கள் ஜபத்திலும் தியானத்திலும் திருப்பணியிலும் அதிகமாக ஈடுபாடு கொள்ள முடியுமா என்பது வாலிபருக்கும் பெற்றோருக்கும் எழுகிற ஒரு சந்தேகம் எனது கல்லூரி நாட்களின் தியான வாழ்க்கை பற்றி இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழகத்தில் உள்ள பாளையங்கோட்டை புனித யோவான் கல்லூரியில் புகுமுக வகுப்பு அதாவது ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸ் படித்து போது நவம்பர் பதினெட்டாம் நாளாகிய இதே நாளில் இயேசு என்னை மீட்டெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் ஆயிரத்தி வரை காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரியில் பி இ பேச்சிலஜினியரிங் என்ற பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்லூரியில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் டெக்னாலஜி எம் டெக்கும் படித்து முதல் வகுப்பில் தேறினேன் கல்லூரியில் படித்த இந்த 8 ஆண்டுகளையும் இயேசுவோடு இயேசுவுக்காக செலவிட்டது பெரும் பாக்கியம் அதிகாலை நான்கு அல்லது ஐந்து மணிக்கு எழுந்து துதியுடன் ஒரு மணி நேரம் சங்கீதம் நூற்று நாற்பத்தி வசனம் எனக்கு இதற்கு ஆதரவான ஒரு வசனம் அதிகாலையில் உது கிருபியை கேட்க பண்ணும் உம்மை நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் இதுவே ஒவ்வொரு நாள் காலையும் என்னுடைய ஜபத்தின் சுருக்கமாக இருக்கும் பின்பு அரை மணி வேதம் வாசிப்பேன் இந்த அதிகாலை அமைதி வேளையை பரீட்சை நாட்களிலும் நான் விட்டதில்லை சில நாட்களில் இரவு பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரை ஜபிப்பேன் கல்லூரி செல்லும் பொழுது கடவுளை துதித்து கொண்டே செல்லுவேன் பாக்கெட்டில் எப்பொழுதும் ஒரு சிறிய ஆங்கில புதிய ஏற்பாட்டை ஒரு வசனத்தை வாசித்து அதை சுவைத்து சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி எனக்கு பிரியமான ஒரு வசனம் உண்டு சங்கீதம் நூற்றி பத்தொன்பது உமது வேதத்தில் நான் எவ்வளவு இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் மாலை நேரங்கள் எப்பொழுதும் கடவுளுக்குத்தான் ஆறு முதல் 7 வரை கல்லூரிக்கு அருகிலுள்ள ஒரு காட்டிற்குள் சென்று தனி ஜபத்திலும் இருதய ஆராய்ச்சியிலும் செலவிடுவேன் ஏழு முதல் எட்டு வரை மாணவர்களுடன் கூட்டு ஜபம் இருக்கும் தனி ஜபத்தில் கிடைத்த திருமுறை சத்தியங்களை தினமும் இந்த வேளையில் என்னுடைய உடன் மாணவர்களோடு விசுவாச சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்வேன் எங்கள் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருந்தது இந்த மாலை கூடுகைகள்தான் காரைக்குடியில் நான் துவங்கிய கல்லூரி ஜபக்குழு கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் சற்றும் பின்தங்காமல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது படித்துவிட்டு இரவு பத்தரை அல்லது பதினோரு மணிக்கு படுக்கச் செல்லும் பொழுது ஒரு சங்கீதத்தை வாசித்து அதையே நினைத்து கொண்டு அப்படியே தூங்கிவிடுவேன் தூக்கம் இன்பமாக இருக்கும் சங்கீதம் நூற்றி தொண்ணூற்றி நூற்றி பத்தொன்போது ஐம்பத்தி ஐந்தில் எப்படி வாசிக்கிறோம் கர்த்தாவே இராக்காலத்திலே உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்கிறேன் இது என்னுடைய பாணி வார இறுதியிலே கிராம சந்திப்பு ஊழியத்திற்காக சைக்கிள்களில் செல்வோம் வாரத்திற்கு ஒருமுறை நோன் விஜ் அபம் அதாவது பாஸ்டிங் ப்ரேயரும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தேவ கிருபையால் நான் நிறுவிய ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் இன்று பெரிய அளவில் நடைபெறும் எல்லா ஊழியங்களுக்கும் அந்த மாணவ நாட்களிலேயே கடவுள் சிறிய அளவில் எங்களுக்கு பயிற்சி கொடுத்து வந்திருக்கிறார் என்று நினைக்கும் என் இதயம் நன்றியால் ததம்புகிறது ஆண்டவரே உமை நான் துதிக்கிறேன் சகோதரி சாராள் நவரோஜி இன் பாடல்களிலே எனக்கு பிரியமான ஒரு பாடலே ஒரு கவியை நான் இப்பொழுது பாடுகிறேன் வாலிப நாளில் கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார் வாலிப நாளில் கண்டேன் வாஞ்சேயுடன் என்னை தேடி வந்தார் எதற்குமே ஊதவாய் என்னையும் கண்டெடுத்தார் ஏசுவே நண்பை நான் என் சொல்லுவேன்மே உதவாயும் கண்டெடுத்த சொல்லுவேன் முதலாவது இரையரசையும் கடவுளுக்கு ஏற்படவற்றையும் தேடுங்கள் அப்பொழுது இவை உங்களுக்கு சேர்த்துக் கொடுக்கப்படும் என்று ஏசு கிறிஸ்து சொன்ன அந்த திரு இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்கள் நங்கையர்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன் கத்தரை உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாலிப பருவத்திலே தானே இன்னும் ஒரு நாள் கூட நீங்கள் தாமதிக்காமல் இந்த நாளிலேயே ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் இயேசு கிறிஸ்துவ இவங்க சொந்த இரட்சிகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புங்கள் ஆண்டவருக்கு பிரிய செய்வதிலும் அவருடைய அரசின் காரியங்கள் விரிவாக்கத்திற்காகவே எல்லா வேலைகளிலும் கண்ணும் கருத்துமாக இருக்கவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணியுங்கள் ஒரே ஒரு வாழ்க்கை அதுவும் சீக்கிரம் கடந்து போகும் இயேசு கிறிஸ்துவுக்காக செய்தது மட்டுமே என்றும் நிலைநிறுக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல ஆண்டுவரே இந்த அருமையான நாளுக்காக நான் உண்மை துதிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இதே நாளிலே கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலும் இறக்கங்களினாலும் புண்ணியங்களினாலும் தயவினாலும் அன்பினாலும் நீடிய பொறுமையினாலும் என் மேல் நீர் கண் வைத்து என்னை ரட்சித்ததற்காக உமக்கு கோடா கோடி நன்றி சொல்லுகிறேன் அன்பு நீர் என்னை தேடி முந்தி என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை கரம்பிடித்து உளையான சேற்றிலும் அழுக்கிலும் இருந்து தூக்கி எடுத்திடாதிருந்தால் இன்று நான் எங்கிருந்திருப்பேன் அண்டுகிறேன் ஆனாலும் உங்களுடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைத்ததே கர்த்தாவை இந்த நாளிலே என்னை ரட்சித்த தேவனுக்கு என் ரஷகராய தேவனிலே நான் கழிகூர்ந்து அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருந்த வாலிப நங்கையர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தன்னுடைய வாழ்நாட்களிலே குறிப்பாக வாலிப நாட்களை வீணடித்து விடாத விடை அதை இயேசுவின் பொற்பாதங்களிலே சமர்ப்பிக்க நான் அவர்களுக்கு அழைப்பு விழித்திருக்கிறேன் அந்த அழைப்புக்கு அவர்கள் செவி மடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய இருதயங்களிலே செயல்படுவீராக இந்த நாளிலும் கூட எங்கள் முன்னால் வைக்கப்பட்ட இந்த அழைப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் முதலாவது உமது அரசின் விரிவாக்கத்தையும் உமக்கு ஏற்புடைய காரியங்களை செய்வதிலும் நாங்கள் ஈடுபடும் பொழுது எதை உண்போம் எதை குடிப்போம் எதை உடுத்துவோம் என்றெல்லாம் நாங்கள் மற்றவர்களை போல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவைகள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று திருவாய் மொழிந்த உங்களுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அந்த வார்த்தைகளை இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடையதாக்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக மறுபடியும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே